الحمد لله وكفاه والصلاة والسلام على بلا نبي بعدا اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وصلي عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا قبل ذلك مترفين மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் எப்படி கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவர்களே பெரியவர்களே நண்பர்களே எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறது சல்லம்மா அலிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் உங்களை இந்த உலகத்தில் ஒரு நிலையான கருத்துக்கள் மாறுபடாத எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டுவிட்டுக் கொள்கிறேன் அனைத்தையும் தெளிவுன் துலகத்தில் மனிதன் பறந்ததிலிருந்து இறை சேர்ந்ததற்கு பிறகு பிறகு அவனுடன் சம்பந்தப்பட்டவைகள் எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் மிக துல்லியமாக அழகாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் செல்லமாக அணிவ செல்லம் அவர்கள் உலகத்தில் நதியாக வாழ்ந்த காலம் இருபத்தி மூணு வருட காலம் இருபத்தி மூணு வருட காலத்துடைய உழைப்பு முயற்சி அவர்களுடைய அவர்கள் செய்த தியாகங்கள் இதனுடைய விளைவும் உலகம் அணியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்காது நானும் நீங்களும் இன்று முஸ்லிமாக இந்த பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹுவை வணங்கி வெளிப்படுவதாக இருந்தால் அதற்கு பின்னாலும் கூட சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது ஒரு கேது எலும்புகிறது இருபத்தி மூணு வருட காலத்தில் சல்லாஹூ அலிவசல்லம் அடைந்து கொண்ட அச்சீவ்மெண்ட் இந்த இடத்தை எப்படி அடைந்தார்கள் எதனூடாக அவர்களுக்கு இது கிடைத்தது விருமனை இருபத்தி மூன்று வருடம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள் எங்களை வந்து சந்தித்துத்தான் ஆக வேண்டும் சல்லம் லாஹூ அலி வசல்லம் அவர்களும் என்று சொல்லிப் போய்விட்டார்கள் அன்புக்குரிய நண்பர்களை சமோதரமே குளமாக்கல் தொகுத்திருக்கிறார்கள் சல்லம்மாஹூ அலி வசல்லம் அவர்களும் சகாபாக்களும் பெரிய வெற்றியை அடைந்து கொண்டதற்கு நாலு விடயங்கள் காரணம் நாலு விடயங்களின் ஊடாகத்தான் சல்லம் லாகு அணிவசல்ல பவர்கள் இதனை அடைந்து கொண்டார்கள் முதலாவது விடயம் அல்லாவுக்காக வேண்டி முதலாவது விடயம் அல்லாவுக்காக வேண்டி வன உமிதுக்குரிய நண்பர்களை சகோதரர்களே எதை செய்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய பண்பு இன்னைக்கு உம்மத்தில் இல்லாமல் போய்விட்டவை விளக்கம் குரான் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான விளக்கம் சொல்லுகிறார்கள் நாங்கள் குடிக்கக்கூடிய பால் இருக்கிற பால் இந்த பால் அல்லா சொல்லுகிறான் பால் சுத்தமான பால் இதுல கலப்பிடம் எதுவுமே இல்லை என்ன கனப்படவில்லை அந்த ஆயத்தில் சொல்லுறான் ஒரு பக்கத்தில் இருக்குது அதனுடைய மோஷன் அந்த மாட்டுடைய அந்த பிராணியுடைய சலம் மலம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் ரொத்தம் இருக்குது அல்ல சொல்றான் நீ குடிக்கிற பால் எந்த அளவுக்கு தூய்மையான ஹெலாசுடைய பால் என்றால் அதுல அந்த சாணியிட வாசமும் இல்லை இந்த ரத்தத்துடைய நிறமும் இல்லை இதே மாதிரி தான் அமல் செய்யும் பொழுது மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவல் செய்யவும் கூடாது மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவலை விடவும் கூடாது மக்கள் பார்க்கிறாங்க நான் அம்மாவுக்காக வேண்டி அமல் செய்வேன் மக்களுக்கு செய் மாட்டேன் அம்மாவுக்காக வேண்டித்தான் செய்வேன்மல் என்று சொல்லும் பொழுது அது நோம்புல பிடிக்கிற நோம்பும் காத்தும் ஹஜ்ஜும் மட்டுமல்ல முழு வாழ்க்கையும் அப்படித்தான் குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் நண்பர்களை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் அயல்வீழ்த்தாரை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் ஏன் மாற்று மதத்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் இந்த அல்லாவுக்காகவே என்ன செய்தாலும் சரி நீங்க எங்களுக்கு ஜஜா குமல்ல என்று சொல்லவும் தேவல்ல நீங்க எங்களுக்கு டான்ஸ் என்று சொல்லவும் தேவல்ல அதை எதிர்பார்த்து இந்த உதவி உங்களுக்கு செய்ய இல்லை நாங்க செஞ்ச உதவி அல்லாவுக்கு உணவும் தனக்கு தேவையான சாப்பாடு நோம்பு திறப்பதற்கு முன்னால் அந்த சாப்பாடு எனக்கு தேவை நோம்பு திறந்ததுக்கு பிறகு அது என் வீட்டில் மிஞ்ச சாப்பாடு மிஞ்ச சாப்பாட்டை கொடுக்க தேவையான சாப்பாட்டை குடும்பம் இஸ்லாம் சொல்லித்தார விழுப்பிய போது வயது நிரம்பிதான் நீங்க மட்டுமல்ல குடுப்பீங்க பிறகு அந்த சாப்பாட்டுக்கு நாயும் சண்டை பிடிக்க அதை யாராவது சாப்பிட்டு போகட்டும் வந்து காகத்துக்கும் கோழிக்கும் அந்த நாயும் விட்டுட்டு தான் போகும் மிஞ்ச சாப்பாட்டை கொடுக்கிற சமூகம் தேவையான சாப்பாட்டை கொடுக்கிற சமூகம் நோம்பு திறப்பதற்கு முன் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எதுக்காக வேண்டி அம்மாவுக்காக வேண்டி அம்மா எனக்கு உங்களுக்கு துணை புரிவாரால் இரண்டாவது விடயம் சந்தம் வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் யூனிதி ஒத்தும ரமான்னுடைய பத்தாவது நோம்பல நான் பதிவு செய்கிறேன் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அழிவுக்கு அடிப்படையான காரணம் வேறு யாரும் அல்ல எங்களுக்கு இடையில ஒத்துமை இல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய தொண்ணூறு விதமான மக்களுக்கு நல்ல தெரியும் இவர்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது பள்ளிக்கு பள்ளி சண்டை மதரசாவுக்கு மதரசா சண்டை ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு சண்டை இவர்களுக்கு மத்தியில் நல்ல புகுந்து விளையாட இயலும் யாரிடத்திலையும் போய் கேட்டால் அந்த பள்ளியை பத்தி இந்த பள்ளி சொல்லும் இந்த பள்ளியை பத்தி அந்த பள்ளி சொல்லும் அந்த ஜமாத்தை பத்தி இந்த ஜமாத்து சொல்லும் எல்லாரும் ஒருத்தர் ஒத்தர் போட்டு கொடுப்பாங்கல்லாம யாரும் யாரையும் பாதுகாக்கிற மென்டலிட்டியில இல்ல சுகான் இதை பத்தி மிக விரிவாக பேசி ஒத்துமையாக இருப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை கட்டி எழுப்பினான் ஒத்தும ஒத்தும ஒற்றுமை என்பது யூதர் எப்படி தெரியுமா இருக்கிறது குரான் சொன்னது யூசுப் அலகி சலாத்து வசலாம் அவர்களை கொண்டு போய் பதினோரு பத்து சகோதரர்கள் பிறகு பார்த்து கேள்வி கேட்டாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாலுக்கு நீங்க செஞ்ச அநியாயங்கள் ஞாபகம் ஆளுக்கு இது தெரியும் அதுக்கு பேர் இதுக்கு ஒத்துவர் முப்பது வருடமாவது பாதுகாப்பானது முப்பது வருடங்களுக்கு பிறகு கேட்கிறாங்க ஒரே வார்த்தையாக கேட்டாங்க இது பதினோராவது ஆளுக்கு இது தெரியும் என்றாண்ட் ஆகிருக்கா அது யாராகத்தான் இருக்குமா அவர் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா இன்றைக்கு யூத சமூகம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குதென்றால் அவர்களுடைய ஒற்றுமை என்று ஒன்றே ஒன்றின் நூடாகத்தான் இது வரலாறு சொல்லிக்கொண்டார் மூணாவது விடயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு சமூக உலகத்தில் வாழ வேண்டும் செல்லம் அடைந்து கொண்டு அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டும் என்றால் இரண்டாவது விடயம் மூணாவது விடயம் வாழ்க்கையில் வரவேண்டியது எளிமையான வாழ்க்கை சிம்பிள்சிட்டி சாதாரண வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அல்ல ரெண்டு விடியாக புரிந்து கொள்ளும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தெரிந்தார்கள் எளிமையான வாழ்க்கை ஒரு சாதாரண நடுநிலையான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் சகாபாக்கனுடைய இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள்ம்டிம ஆகி ஒரு பேங்க கல்யம் ஒருசி நாங்க வந்துட்டோம் லைஃப் அப்படித்தான் இருந்தோ இல்லையோட வாழ்க்கை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது விரிவாக பேசப்பட வேண்டிய தலையங்கம் குரான் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வாழ்க்கை அல்ல ஆடபரமான வார்த்தை சொன்னவர்கள் நாளை kıyametin नरகத்தில் இருப்பார்கள். واذا اردنا ان هلك قرية امرنا مقرا فيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدبيرا. குரானின் லஃஃ. இது மூணாவது விஷயம். நானாவது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பொன் வேல்யூஸ் வாழ்க்கையில செல்ல வேல்யூஸ் இருக்க வேண்டும். சஹாபாக்கள்ட்ட இருந்த வேல்யூஸ். தமிழில் சொல்வதாக இருந்தால் விழுமியங்கள். நல்ல குவாலிட்டி பொய் பேசாத சமூகம் தெங்கே பொய் பேச மாட்டோம் வாக்கு வீரமாட்டோம் அமானதத்தில் யாருக்கும் நோபனை கொடுக்க மாட்டோம் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகின்றேன் நாங்கள் ஒவ்வொரு நவசாரணையும் பதினேழாவது நோம்பு வந்துட்டால் பதில் சகாபாக்களை பற்றி பேசுவோம் நாங்கள் வரலாறுத்தான் பேசுவோம் வரலாறுத்தான் கரைக்கிறோம் அன படிக்க வேண்டிய பாடங்கள் பதிவாக இருக்கிறது ரெண்டு சகாவிகள் ரெண்டு பேர் மக்கா முக்கர்மாவை விட்டுவிட்டு மதீனா மனோமராவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க ஹிஜ்ரத் செய்யராத் செய்யற வழியில இருந்த மாற்றுமதத்தை சார்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தினாங்க போக விட மாட்டோம் எங்களை விட்டு பாப்பா மகன் முஸ்லீமாகத்தான் வாழ்வீங்க அங்க போனாலும் முஸ்லீமாகத்தான் நிறுவீங்க நீங்க இஸ்லாம்கோட்டு வரமாட்டீங்க எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க உங்களை இல்லை ஏன் தெரியுமா காரணம் நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் நாளைக்கு ஒரு யுத்தம் ஒன்று நடந்தாஸ் ஒரு யுத்தம் ஒன்று உங்களுடைய நபி முகமது மாறுவீங்க நீங்க ஒரு மேன் பவராக இருப்பீங்க வலுப்படுத்த விரும்பல அதனால நாங்கள் அனுப்ப மாட்டோம் இந்த ரெண்டு பேரும் ஒரு வாக்கு கொடுத்தாங்க சுபகானந்த ஒரு நன்முஸ்லீமோட வியாபாரம் பண்ணிட்டு கொடுத்த வாக்கு இஸ்லாமத்துக்கு நேரான எழுதி இஸ்லாம் இல்ல போகணும் சொல்ல கூறியவங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்கும் என்றால் ரெண்டு பேர் பங்கெடுக்க மாட்டோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சொன்னது போல விட்டுட்டாங்க இந்த ரெண்டு பேரும் சின்ன பிராப்ளம் இப்படி ஒன்று நடந்துச்சு வரும்பொழுது சொல்ல இல்ல நீங்க உங்களோட நிறைவேற்றும் நீங்க கொடுத்த பிரமிஸ் அல்ல இது முஸ்லீம் சமூகம் கொடுத்த இது முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு உடன்படிக்கை நான் உங்களை இண்டிவிஜுவலாக பார்க்க இல்லை நான் அன்பாக சொல்றேன் நீங்க பார்க்க வாடம் அந்த தொப்பியை தூக்கி உங்களுக்கு மட்டும் போட்டு இல்லை அந்த தொப்பியை தூக்கி சமூகத்துக்கு போடுவாங்க அதனால தான் சொன்னம்லா சொல்லம் நீங்க ரெண்டு பேரும் வாக்க நிறைவேற்ற அந்த ரெண்டு பேருடைய வாக்க நிறைவேற்றினால் வரும் சமூகத்துக்கு நண்பர்களே வாழ்க்கையில் விளம்பி எங்களை கடைபிடிக்கோ அல்லா சுகான உங்களுக்கு துணை அருள் செய்வானாக நோயில்லாத வாழ்க்கை நெசை பார்க்குவானாக வாழ்க்கை நெசை பார்த்துவானாக மௌத்துக்குற வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக وآخر வா